நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவுக்காக சென்னையிலிருந்து அனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வைன் நாடு என்றழைக்கப்படும் நாடு இத்தாலி இரண்டு தியோசபிகல் சொசைட்டி நியூயார்க் நகரத்தில் முதன் நிறுவப்பட்டது மூன்று ஆசியாவின் மிக உயரிய விருது மகசேசே இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிற்கு முதன் முதலாக கடல் வழி கண்ட நாடு எது ஐந்து கடல்களின் நாடு 3. மூன்று ஜோர்டன் நாட்டின் மிக உயர்ந்த சிகரத்தின் பெயர் என்ன நன்றி மீண்டும் சந்திப்போம்